தத்துவ ஜான மோக்ஷலாபகா அஜ்யானாத் சம்சாரகா இது ஒரு அழகான வாக்கியம் தத்துவத்த பத்தின அறிவு ஏற்பட்டால் முக்தி கட்டும் தத்துவத்தை பத்தின அறிவு இல்லாமல் போனால் சம்சாரத்தில் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியது தான் நாம் முதல்ல ஒரு முடிவு எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையின் இலக்கு யாது எந்த பிறவியில நன்னா இருக்கணும் அடுத்த பிறவியில இன்னும் பணக்காரனா படித்தவனா பிறக்கணும் இது இலக்கா அல்லது இந்த பிறவில பரமசாந்தியோட இருக்கணும் அடுத்த பிறவி எடுக்க கூடாது முக்தி அடையணும் இந்த ரெண்டுல எதுன்னு முடிவு பண்ணாதான் இந்த தர்மங்கள் எல்லாமே உபயோகப்படும் இல்லை என்றால் அவ ஏதோ கதை சொல்லிட்டுப்பார் நாம டிரான்ஜென்சியலா வேற எதுக்கோ ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இப்ப இந்த தர்மங்களை எல்லாம் கேட்கறதுக்கு என்ன பயன் இந்த பிறவியில சாந்தியோட இருக்கணும் இனிமே பிறவி எடுக்க கூடாது வைகுண்ட பிராப்தி ஏற்பட வேண்டும் எந்த நம் மூச்சு அன்னைக்கு வைகுந்தத்தை அடைய வேண்டும் யாரு இப்ப இன்னைக்கே வாங்க கூப்பிடல என்னையும் ஒத்துரும் கூப்பிடலே உங்களையும் ஒத்துரும் கூப்பிடல என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் ஆனா கிடைக்கும்ங்கிறது தான் லட்சியமாக இருக்க வேண்டும் அதை விட்டு இல்ல இதை பெட்டர் லைஃப் பெட்டர் பர்த் அடுத்த கிடைச்சதுன்னா ஒரு ட்ரை பண்ணி பாத்துருவோம் சுவாமி அப்படின்னு சொன்னா விதுரனோ சஞ்சயனோ அப்ப துவத்தை உள்ளபடி அறிய வேண்டும் தத்துவம்னாலே உண்மை அறிவு உண்மை பொருள் உண்மை பொருளப்பத்தின் அறிவு ஏற்பட வேண்டும் சர்வேஸ்வரன் பகவான் ஒரு தத்துவம் இத உண்மையா தெரிஞ்சுக்கிறது என்ன அசிதும் சித்தும் பகவானுக்கு உடலாக இருக்கும் அசிதும் சித்தும் பெருமானை சார்ந்திருக்கும் நாம ஒத்தும் அவனை சார்ந்திருக்கிறோம் அவனிடத்திலிருந்து விட்டு பிரிக்க மாட்டாமல் இருக்கிறோம் ஆனால் சேர்ந்திருக்கிறோம் தெரிந்து கொள்ளாமல் தவிக்கிறோம் நாம் அவனை சார்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கல அவன் நமக்கு ரஷ கங்கத்தை புரிந்து கொள்ளவில்லை காப்பாள் அவனே என்கிற புரிதல் ஏற்பட்டு விட்டால் தன்னடையே பெருமான நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிப்போம் இப்ப நாம விதுரன் திருத்தராட்டனுக்கு உபதேசிக்கிறதை பார்த்து வந்தோம் ஒரே ஸ்லோகத்துலதான் இன்னும் இருக்கும் உடலாக இருக்கிறபடியால் பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட்டால் அனைத்தையும் தெரிந்து கொண்டவன் ஆசிரான் அடுத்து யோகா சர்வகர்மனாம் அனைத்து செயல்களையும் செய்வதற்கு வழி தெரிந்தவன் அனைத்து செயல்களையும் செய்து முடித்தவன் அப்படி ஒருத்தன் உண்டா உண்டு பகவான் புருஷோத்தமன் தெரிந்து கொண்டால் பக்தி என்னென்ன விதமோ அதன் பண்ணினவன் ஆகுதான் இரண்டாவதும் பார்ப்போம் இப்ப மூணாவது உபாயஞ்யா மனுஷனாம் மனிதர்களுக்கு எதது உபாயமோ அதுல அனைத்து உபாயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் மிகச்சிறந்த உபாயம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் சாமி உபாயம்னா யாது உபாயம்னா வழி இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அதே போல மோட்சத்து போகணும் நினைக்கிறோம் பிரம்மமே ஒரு உபாயம் அப்ப கர்ம ஞான பக்தி யோகங்கள் உபாயங்கள் அதுக்கப்புறம் சரணாகதி உபாயம் அதுக்கு அப்புறம் உண்டா சரணாகதிக்கு மேற்பட மத்தொன்னு ஆச்சாரிய அபிமானம் தான் உலகு இந்த சரணாகதியை நமக்கு கத்து கொடுத்தவர் ஆச்சாரியம் தானே ஆச்சார்தனுடைய கருணா கட்டாட்சத்தாலே மோட்சமே கட்டும் உபாயம் சொல்லுவார்கள் அப்ப அஞ்சு உபாயம் அஞ்சு வழி பெருமானை அடைவதற்கு ஐந்து பாதைகள் உள்ளன ஒரு பெரிய ஃப்ரீவே ஹைவே கட்டுட்டான் அந்த ஹைவேல போறதுக்கு உபகளைகள் உப பாதைகள் அஞ்சு இருக்கு கர்மயோகத்தினால போகலாம் ஞான போலாம் பக்தியோகத்தினால போலாம் சரணாகத்தியால போலாம் आचार्य அபிமானத்துல ஒதுங்கி आचार्य கட்டாட்சத்தாலேயே போகலாம் இந்த ஐந்தையும் யார் தெரிந்து வைத்திருக்கிறானோ இந்த ஐந்தையும் யார் செய்தவனாகிறானோ அவனே சிறந்த பண்டிதன் சாமி இதுல ஒன்ன கூட பண்றதுக்கு நம்மால முடியாது சொல்றது ஆனா இவாறு உபாயஞ்யான் அனைத்து உபாயத்தையும் அறிந்தவனாகுறான் அனைத்து உபாயத்தையும் பண்ணினவனாகிறான்னு சொல்றாரே அது கூடுமாங்கிற கேள்வி பிறக்கும் இதுக்கு கண்ணனே ரொம்ப ஆச்சரியமா ஆறாவது அத்தியாயத்தினுடைய இறுதியில பதில் சொல்றார் முதல்ல இரண்டாவது அத்தியாயம் மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த இத்தனை அத்தியாயங்களிலேயும் கர்மயோகத்தை பத்தியும் ஞான யோகத்தை பத்தியும் விளக்கமா சொன்னார் அர்ஜுனன் ரொம்ப நல்லா கேட்கணுட்டா ஓ கர்மயோகம் நல்லா இருக்கு இந்த ஞான யோகம் நன்னா இருக்கு ஆனா நமக்கு கர்ம சரின்னு கண்ணனு சொல்லுட்டா சரி கர்ம நடக்கணும் மனசுல ஓரளவுக்கு உறுதி வர்றது கர்ம ஜான சிறந்தவை அத்தோட உலகமே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே முடிந்தது கர்மயோகம் ஞானயோகத்தை பண்ணி ஆத்மாவை அறிகிறோம் அடைகிறோம் ஆத்மாவை அனுபவிக்கிறோம் ஆத்ம சாட்சா கிடைச்சது அதுதான் பயன் அப்படின்னு ஆத்மாவை காண்தல் ஆத்ம சாட்சா அப்படியே தமிழ்ல உள்ளபடி ஆத்மாவை காணுதல் ஆத்ம சாட்சா வழி என்ன கர்மயோகம் ஞானயோகம் இத்தோட வழிகளே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டா அர்ஜுனன் கண்ணன் சொன்ன இப்பதான் அர்ஜுனா உன் நூறு படி ஏற வச்சிருக்கேன் சோழங்கிபுரம் மலை மேல ஏற போறோம் யோக நரசிம்மசுவாமியை திருப்பதி வெங்கடேசபுமால சேவிக்கணும் ஒரு மூச்சில ஏற்பட முடியுமா ஒரு கோபுரம் வரைக்கும் ஓய்வு எடுத்து ஒரு சின்ன இடம் கட்டி வச்சிருப்பா அங்க நின்ன உடனே கால் கொஞ்சம் கெஞ்ச ஆரம்பிக்கும் உட்காந்தோன்னா போச்சு உடனே எழுந்து நடக்க ஆரம்பிக்கணும் கண்ணன் சொன்னார் ஆறாவது கடைசி வந்து இதுவரைக்கும் கர்ம ஜான யோகத்தை சொன்னேன் ஆனா வாழ்க்கை தோட முடிஞ்சிட போறதில்ல ஆத்மாவை உள்ளபடி காண்டல சொன்னேன் அதுவும் கடைசியான பயன் அல்ல இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு இதைவிட நீ உயரமா படிக்கட்டு ஏறி ஆகணும் என்னான்னு அர்ஜுனன் கேட்டான் அப்ப கண்ணன் தெரிவிக்கிறார் தபஸ்வி மதோதிக கர்மிஷாதிக்கோ யோகி தஸ்மாத் யோகி பவா யோகி நாம் அப்படி சர்வேஷாம் மத்கத்தேன அந்தராத்மனா ஸ்ர்தாவான் பஜத்தேயோமா ஆறாவது என்ன சொல்லு வந்தாரோ அதை வண்டாங்களா இருப்போம் கண்ணனுக்கே ஒரு வழக்கம் ரொம்ப நேரம் உபதேசம் பண்ணுவார் ரொம்ப நேரம் உபன்யாசம் நாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு போரும் போரும் பாடுபட்டு மனசுல அர்த்தத்தை வாங்கிப்போம் வாங்கி முடிக்கிறச்சே அதை உக்குதான் அர்ஜுனா நான் இப்ப வேற சொல்றேன் கோபமே வந்துடும் இதுக்கு இத்தனாடி மெனக்கட்டமே அதை போய் புரிஞ்சுக்க வச்சாரு கட்டப்பட்டு ஒரு வருஷம் ஒன்னாவது படிக்கிறோம் ஒரு வருஷம் கட்டப்பட்டு அஞ்சாவது படிக்கும் ஒரு வருஷம் கட்டப்பட்டு பன்னெண்டாவது படிச்சோம் பன்னெண்டு வருஷம் கட்டப்பட்டு நம்ம சொன்னையே காலேஜ்ல என்ன சேர்த்திருக்காம போட்டுல எவ்வளவு கட்டப்படுத்தினீர் யாரும் கேட்கறது அப்ப ஸ்கூல் படிப்பு படிச்சு அந்த பொருள் மனசுல தேங்கினா தான் படிக்கட்டாத மேலே ஏறணும் தெரியோ கண்ணன் அதே போலத்தான் இப்ப படிக்கட்டு கட்டியிருக்கான் ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து ஆறாவது அத்தியாயம் வரை கர்ம யோகம் ஞான யோகத்தை விளக்கமா சொன்னார் ஏழாவது அத்தியாயம் வரப்போறது எப்பவுமே கதை அடுத்த வாரம் என்ன தொடர் கதையில வரப்போறதோ ஒரே ஒரு வரி அதை இந்த வாரம் கடைசி வரி எழுதி விட்டுடணும் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆவலா போடும் தொடர் கதை இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தானும் இனிமே புதன் கிழமை தானும் என்னைக்கு போறதோ கிடைக்க போறதோ ஆவலோட காசு இந்த கடைசி வரை என்ன சொல்லும் நமக்கு புரியவே கூடாது ஆனா அந்த வரி இத்தனை ஆழி சொன்னதுலேருந்து மாறுபட்டு இருக்கணும் மேல சொல்ல போற கதைக்கு ஒரு சுருக்கமா இருக்கணும் ஆவல தூண்டாபுல இருக்கணும் கண்ணன் அப்படி தாங்க சொல்லா அதிகா யோகி கீழே தபு பண்றத பத்தி சொன்னேனே அர்ஜுனா அதை விட வசந்தவன் கீழே கர்ம பத்தி சொன்னேனே அதை விட இப்ப நான் வசந்தவன் ஞான பத்தி சொன்னேனே அதை இந்த யோகி வசந்தவன் ஆகையால் அர்ஜுனா நீ யோகியா இருக்குன்னுட்டார் அர்ஜுனன் பார்த்தார் இத்தனை யோகியாரு யோகியாருன்னு சொல்லிட்டு இருந்தியே கர்ம யோகி ஆறுன்னு சொன்னேன் ஞான யோகி ஆறுன்னு சொன்னேன் அதத்தானே திரும்ப சொல்றேன் இல்ல அர்ஜுனா நான் வேற யோகத்தை பத்தி இப்ப சொல்லிட்டு நான் இப்ப சொன்னேன் நீ கீழே சொன்ன கர்மயோகத்தை விட இவன் சிறந்தவன் ஞான யோகத்தை விட இவன் சிறந்தவன் தப்சு பண்றவன காத்திலும் இவன் சிவந்தவன் ஆகையால் அந்த யோகியான் நான் கீழே சொன்ன யோகிகளான் இருக்க வேண்டாம் எனக்கு நீ அத்த பிள்ளை அல்லவா ஆனாலும் இப்ப நான் சொல்ல போட யோகியா இருந்தார் அர்ஜுனனுக்கு புரியல என்னதான் எந்த யோகிய பத்தி இப்ப சொல்றான் யோகி நாமபி சர்வேஷாம் யோகிகளை காட்டிலும் அர்ஜுனா பக்தி யோகன் தான் சிறந்தவன் பக்தி யோகி யாரோ பக்தன் எவனோ அவன்தான் கர்ம யோகியை காட்டிலும் சிறந்தவன் ஞான யோகியை காட்டிலும் சிறந்தவன் கேவலம் தபஸ் பண்றவனை காட்டிலும் சிறந்தவன் ஏன் தெரியுமா ஒரே காரணம் சொல்லுகார் ஏனென்றால் யோகி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா அவனுடைய அனைத்தும் என்னிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றான் அவனுக்கு நான் தான் உயிர் நான் இல்லையே வாழ்வதில்லை நானே அவனுக்கு உண்ணும் சோறு பருகு நீர் வெற்றிலை அனைத்தும் நான் அப்ப அந்த யோகிக்கு நான் இல்லைனா வாழ்க்கையே இல்லை உயிரியே உற்றுவான் அனைத்தும் அவன் பேச்சும் பார்த்தும் கூட்டும் உணவும் தண்ணீரும் நானே மத்கதையன அந்தராத்மனா அவன் மனம் என்ன விட்டு இப்பால் அப்பால் நாடாது மக்கத்தேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பகதே யோமாம் யார் ஒருத்தன் என்ன ஸ்ர்தையோட பக்தி பண்றானோ சமே யுக்தமோ நாக எனக்கு தெரிந்த நரர்களுக்குள் மனிதர்களுக்குள் மிகச்சிறந்தவன் அவன் அனைத்து உபாயங்களையும் பண்ணினவன் ஆசிரான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தவன் ஆசிரான் கொண்டாடி மாடல கண்ணனுக்கு செல்ல ஆறாவத்தியாயத்தினுடைய கடைசி ரெண்டு ஸ்லோகம் அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கார் இத்தன் அத்தியாயத்தை எவ்வளவு கட்டப்பட்டு கட்டுந்தோம் கர்ம யோகம்னு கேட்டோம் ஞான யோகம்னு கேட்டோம் மொத்த சிலை எல்லாத்தையும் அதை விட்த்தி பக்தி யோகம் என்று கண்ணன் அர்ஜுனன் மனச கேட்டு பக்தி யோகத்தை பத்தி மனச தேச்சிண்டு சரி கர்ம ஜான யோகங்களை விட பக்தி ஒசந்தது நாம பக்தி பண்ணுட வேண்டிதான் என்று உள்ளத்தில் உருவிக் கொண்டான் ஏழாவத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயம் மூன்று அத்தியாயங்களும் பக்தியோகத்தை பத்தியே கண்ணனு சொல்லிட்டு வந்தார் மண் மத் பக்தக மத் மாம் நமஸ்குரு மாமே வைஷதி மனம் என்னிடத்தில் வாக்கு என்னிடத்தில் என்னுடைய இடத்திலேயேதான் கைகள் அனைத்தும் என்னிடத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்பேற்பட்ட பக்தன் சிறந்தவன் ஒன்பதாவது அத்தியாயம் சொன்னார் சரி பக்தி யோகம் சிறந்தது நம்ம நல்ல எல்லா யோகங்களும் நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அர்ஜுனன் மூச்சு விட்டான் வந்து பதினெட்டாவது அத்தியாயம் வந்தது சட்டுன்னு மாத்தி விட்டார் கண்ணனை இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜ நான் என்னென்ன தர்மங்கள்லாம் சொல்லிப்பேன் அர்ஜுனான் கர்ம யோகம் சொன்னேன் ஞான யோகம் சொன்னேன் பக்தி யோகம் சொன்னேன் சர்வ தர்மான் பரித்தெஜ்ய அந்த எல்லா தர்மங்களையும் விட்டுடும் அர்ஜுனன் கிட்டத்தட்ட எழுந்தே விட்டான் இப்பதான் அஞ்சு வரைக்கும் ஆறு வரைக்கும் தெரிஞ்சுட்ட கர்ம ஜானத்தை தாண்டி பக்தியை புரிஞ்சுட்டேன் இப்ப நீ அத்திஷத்து வேண்டாங்கிறியே கர்மயோகம் வேண்டாம் ஞான யோகம் வேண்டாம் நக்தியோகம் வேண்டாம் வேண்டாமா சர்வ தர்மான் பரித்தேஜ் தர்மங்களையும் விட்டுடுமத்தை அர்ஜுனன் கேட்டான் இல்ல அர்ஜுனா தர்மத்தை விட்டுடுன்னு சொன்னேன் விளக்கரை கேட்டுக்கோ என்னால் அந்த அனைத்து தர்மமாகவும் என்னையே பற்று மாமேக்கம் சரணம் என் ஒருத்தனையே தர்மமாக பற்று அப்ப கீழே சொல்லப்பட்ட அனைத்து தர்மங்களும் தர்மங்கள் ஆகா நானே அனைத்து தர்மத்துக்கும் ஈடாகிறேன் அப்ப கர்ம ஞான பக்தியோகங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தாலும் அதை தாண்டி பெருமான் திருவடிகளே உபாயம் பெருமானே தர்மம் இவைகள் தர்மங்களா இன்னிருக்கும் நாளை தொலையலாம் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் ஆனா கண்ணன் மாறமாட்டான் அச்சுதன் பிடி நழுவ விடமாட்டான் அவ்வகித உபாயம் பகவான் ஆகையால் மமேக்கம் சரணம் பிரஜ என் ஒருத்தனையே சரணமாக பட்டுன்னு சொன்னார் அப்ப சரணாகதி தான் மிகச் சிறந்தது போல் இருக்கு அவனே உபாயம் அவனை அடைவதற்கு அவனே வழி அவனை அடைவதற்கு கர்ம ஜான பக்தியோகங்கள் வழி நினைச்சிருந்தமே தாண்டூட்டார் கண்ணனு என்னை அடைவதற்கு நானே வழி அர்ஜுனா என் அடையறதுக்கு நீ எங்கேயும் தேடின்னு போக வேண்டாம் மாமேகம் சரணம்பரஜ என் ஒருத்தனையே உபாயமாக பற்று நீ பற்றி நாய்ங்கிற அவ்வெண்ணத்தையும் விட்டு என்னையே உபாயமாக பற்று மாமேகம் சரணம்பிரஜ அகம் பாபே யோ மோஷாமி நான் உன்னை எல்லா பாபங்களும் விடுவிக்கிறேன் என்னை வந்து அடையறதுக்கு தடங்களா எத்தனையோ பாபங்கள் இருக்கும் அந்த பாபங்கள் இருக்கிறவருக்கு நீ என்னை வந்து அடைய முடியாது நீ என்னை வந்து சுகமே அடைந்து விடலாம் மாசு சா சோகப்படாது எதுக்கு அர்ஜுனன் ஓ பெருமானிடத்துல சரணாதிக்கு அனுப்பிக்கிறோம் அவனோட சேர ஒட்டாமல் ஆயிரக்கணக்கான பாபங்கள் தடை கற்களாக உள்ளன இதுகளை நாம எங்க போக்குறது அப்படின்னு கலங்கினான் அர்ஜுனன் கலங்காத அர்ஜுனா மாசுஷா சோக்கப்படாதே நான் மொத்தத்தையும் போக்க போறேன் போக்குறதுக்கு நீயும் முயற்சிக்க வேண்டாம் நானும் முயற்சிக்க வேண்டாம் நான் வேண்டியவன் எப்ப தெரிஞ்சுதோ பாபங்கள் தன்னடையே ஓடி ராஜகுமார் பக்தர் சிறைச்சாலையில இருந்தார் பூட்டு பூட்டிச்சிருக்கா சட்டினர் வந்து இவன் ஆறு தெரியா இளவரசன் சிறை அதிகாரியே இவன் எப்ப அடைச்சி வச்சிருக்கியே அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராஜா பூட்டை கறக்கணும் இல்ல கைதியா பூட்டை திறக்கணும் தானே பூட்டி தரந்து போடும் தங்கத்தாம்பாலத்தை வச்சு பிள்ளைய கொண்டு போய் அரசுக்க வேண்டியது அரசனுக்கு இவன் மகன் தெரிய வேண்டும் அந்த ஒட்டுமை அந்த இன்டிமசி அது வந்து சொன்னா அனைத்து கதவுகளும் எல்லா விலங்குகளும் வெடித்துச் செதரும் அதே போல பெருமான குறித்து நாம சரணம்னு சொல்லிட்டோம் தன்னிடையே அனைத்து பாபங்களும் விலகி போகும் இனி தடங்கல்களே இராது அகம் மோக்ஷாமி மாசு சஹா இப்ப கண்ணன் சொல்றார் சரணாதி தான் மிகச் சிறந்தது தர்ம ஜான பக்தி யோகம் எல்லாத்தையும் தழுடு அர்ஜுனன் கேட்டான் அப்ப இனிமே சந்தியாந்தனத்தை நிறுத்தி விடுறேன் நித்திய கர்மா நைமித்திய கர்மா ஞானம் தியானம் யோகம் எல்லாத்தையும் விட்டுவிடலாமில் கண்ணன் சொன்னா எல்லாத்தையும் அப்படியே விட்டுடும் சொல்லல அர்ஜுனா எல்லா தர்மங்களும் உபாயமாகாது இந்த தர்மத்தை பன்னெண்டே இருக்கணும் நீ பூ தொடுக்கணும் பிரதக்ஷணம் பண்ணணும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் என் கோவில வந்து விளை கேத்தணும் நிறைய டொனேஷன் கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் இவைகள் உபாயங்கள்ன்னு நினைக்காதே இவைகள் மோட்சம் பெற்றுக் கொடுக்க போனவை அல்ல நான் மோக்ஷம் பெற்றுக் கொடுக்கும் உபாயம் அப்ப என்ன உபாயமா தெரிஞ்சு மத்தனி உபாயம்னு விட்டுவிடு ஆனா பண்ணிக்கொண்டுரு தொண்டாக பண்ணி இப்போ நாம விளை கேட்டுட்டு இதன் மூலம் மோட்சத்து போகணும்னு சொல்லக்கூடாதான் விளக்கேத்துட்டு கண்ணனே நீயே உன் மோக் கொடு ஆனா இப்ப விளக்கேற்ற தொண்டு புரிவதாக வைத்துக்கொள் என்று இருக்க வேண்டும் அப்ப எல்லா தர்மங்களையும் விட்டுடுனா தர்மங்களை பண்றதே விட்டுடுன்னு கண்ணன் சொல்லல ஆனா இந்த தர்மங்கள் உபாயங்களாக இருந்து இதன் மூலம் ஒன்னு அடைய போறேன் இல்லை இந்த தர்மங்கள் எல்லாம் உனக்கு தொண்டாக செய்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் சரணாக தீங்கத்தை ஒத்தன் அவன் அனைத்து உபாயங்களையும் அறிந்தவன் ஆகிறான் அனைத்தையும் செய்தவன் ஆகிறான் உபாய் பண்டித உச்சதே பகவானே சிறந்த உபாயம் என்று யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் அனைத்து உபாயங்களையும் அறிந்தவன் ஆகிறான் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இல்லையா மேலும் மேலும் யோசித்து பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர்